சச்சி மாமா சி மா உள்ள இருக்கிறீலா வரலாமா என்ன மாமா சத்தத்தை காணும் தூங்கிட்டு இருக்கீங்களா வாடா உள்ள வாடா என்னடா என்ன மாம என்ன படுத்துக்கிட்டு எந்திரிக்கல எவ்ளோ நேரம் போச்சு இப்படி தூங்கிட்டு இருக்கிய மாமா சீக்கிரம் எந்திரிக்க வாங்க என்னடா காலங்காத்தில வந்துட்ட என்ன அவசரம் என்ன உனக்கு ஏன் இப்படி கடந்து போத அடா என்ன மாமா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன விஷயம் தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு என்னடா இன்னைக்கு என்ன இன்னைக்கு இங்க ஞாயித்துக்கிழமை ஆமாம் எந்திரிக்கணும் சரி இன்னைக்கு லீவு தானே கொஞ்சம் நேரம் தூங்கமேட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஏன் அதுக்குள்ளே வந்து இப்படி கற்றுக்கிட்டு கிடக்குற ஏன் என்ன ஆச்சு உனக்கு அடா வாங்க மாமா சுத்தம் ஒன்றும் தெரியாதாலாம் இருக்கிறேன்மா மாமா நீங்கள் இன்னைக்கு என்ன மாமா இன்னைக்கு என்ன மறந்துட்டியலா என்னடா திருப்பி திருப்பி என்ன என்ன ஞாயிற்றுக்கிழமை என்னடா நானூறாவது நாள் ஆரம்பிச்சு நானூறு நாள் ஆகுது தெரியுமா இன்னைக்கு நானூறாவது நாள் மறந்து போச்சுட என்னமோ ஒரு தூக்க கழகத்தில் இருந்தேன் நைட்டு கொஞ்சம் படுக்கிற புத்தகத்துக்களை படிச்சுக்கிட்டு இருந்தேன் லேட்டாச்சு அப்படியே தூங்கிட்டேன் ஆமாம் இன்றைக்கி நானும் ஆசை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தம்பி பரவாயில்ல கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்து வந்து மாமாவுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக வந்தியானி ஆமாம் ஆமாம் வாழ்த்து அப்படியே என்ன மாதிரி வச்சிருப்பியே வாங்கி தின்னுட்டு போகலாம்ட்டு வந்தேன் நீங்கள் ஒன்று முறை மணி தூங்கிக்கிட்டுருக்கிறியே சரி வாங்க எந்திரிங்க போய் நம்ம அந்த கடையில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு நல்லா ஏதாவது கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் வாங்க எந்திரிங்க போவோம் ஏன்டா இப்போ என்னாச்சு ஏன் இப்படி பறக்கிற நானூறாவது நாளுக்கு வந்துடுச்சி அதுக்கு இப்போ என்னப்பா என்னமாம் என்ன என்னென்னு சாதாரணமாக கேட்டுக்கிட்டு சாதாரண விஷயமா பண்ணியிருக்கிற நம்ம நானூறு நாள் விடாமல் பண்ணியிருக்கிறோம்மாமா உலகம் பூரா வந்தோம் இன்றைக்கி நம்மளை கேட்டுக்கிட்டு உலகத் தமிழர்கள் அனைவரும் வந்து நம்ம நட்டினையை கேட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம கொண்டாட அட கொண்ட அளவுக்கெல்லாம் ஒன்று முள்ளடா என்னடா பண்ணுறோம் காலையில் ஒரு நியூஸ் பாதிக்கிறோம் மக்கள் கொடுக்குற செய்திகளெல்லாம் இதில் போடுறோம் அவ்வளோதானி என்னத்தை நம்ம சாதிச்சு போட்டோம் உலகத்தில் மனுஷன் எவ்வளதோ சாதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காடா அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்று முள்ளடா என்னமோ முடிஞ்ச ஒரு காரியத்தை பண்ணுறோம் அவ்வளோதான் இதை போய் நீங்கள் எவ்வளோ பெருஜா நினச்சிக்கிட்டுருக்குறீ ஆனால் வாங்க பாபா ஒரு மனுஷன் விடாமல் ஒரு நானூறு நாள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் கூட பெரிய விஷயம் அதை போய் நீங்கள் என்னமோ சாதாரண பேசிக்கிட்டுருக்கிறீங்க அடையே அதை வந்து பெருசுன்னு நினச்சா அது பெருசு இது சாதாரண தானே அப்படின்னு நினச்சா சாதாரணம் இல்லை மனசு தாண்டா காரணம் நீ வந்து அதனால் ரொம்ப பெருசாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்க என்னவாம் ரொம்ப தன்னடக்கம்னு நினப்ப உங்களுக்கு அடா அது இல்லைடா இப்போ நம்மளோட இலக்கு வந்து இப்போ வந்து நாற்பது நாள் வந்து நீ முடி பண்ணி இருந்து வச்சுருக்கனு வச்சுக்க அப்போ நாள் முடிச்சுன்னா நமக்கு அது பெருசாக தெரியும் நீ வந்து நாலாயிரம் நாள் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நானூறுங்கிறது ரொம்ப சின்னதாக தெரியும் அப்படியேங்கப்பா இன்னும் மூவாயிரத்தி அறநூறு நாள் நம்ம பண்ண வேண்டியிருக்கே அப்படினு நினைக்கும் போது இந்த நானூறுங்கிறது ரொம்ப சின்னதாக போயிடும் அதனால் நம்ம எதை இலக்காக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் பெருசும் சின்னதும் அதனால் நம்முடைய இலக்குகள் பெருசாக இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் எப்போ நம்ம பெரிய லெவலில் வந்து திட்டங்களை வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டோம் இன்னொன்று கேளு எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம காரியம் பண்ணிவிட்டு அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்க அடுத்து ரொம்ப செய்ய மாட்டோம் அப்படியேங்க அப்பா ரொம்ப பெருசாக வச்சு விட்டோம்டா அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டோம் தவிர அதை விட பெருசாக மனசு நமக்கு வராது அதனால் எப்போவும் சரி இவ்வளோதானே பண்ணியிருக்கோம் இன்னும் நல்ல இன்னும் நிறைய செய்யணும் இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பை அங்கே நம்ம பெரிய லெவலெலாம் சாதிக்க முடியும் அதனால் இந்த நானூறுக்கே நீந்த ஆட்டம் போட்டினா இன்னும் நாலாயிரம்லாம் பண்ணால் தலைகளாக தானே நினப்போல நீ ஆனவாக மாமா சுத்தம் விவரம் கிட்ட நல்லா அதாவது சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது மாமா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கவும் கற்றுக்கணும் மாமா உங்களுக்கு அந்த விவரமே பற்ற மாட்டேங்கிது உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது சரிடா அப்புக்குட்டி நீ ஒன்று எனக்கு புரிய வைக்க உனக்கு புரிஞ்ச வரைக்கும் நீ வச்சுக்க எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் சரி கூட இப்போ என்ன உனக்கு ஒரு ஸ்வீட் வேணும் அவ்வளோதானே நான் இந்த சட்டை ஒரு அஞ்சு ரூபா இருந்துச்சு எடுத்துக்கிட்டு போய் ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வா ஆளுக்கு எடுத்து தின்னு விட்டு நம்ம நல்லா கொண்டாடுவோம் வாங்க மாமா சாக்லேட்டை வாங்கி இது எங்களுக்கு தெரியாதோ இதுக்கு தான் நாங்கள் தூரம் வந்தோம்மா சரி சரி பரவாயில்ல விடுங்க என்னம்மா சொல்லுங்கள் இப்போ அடுத்து என்ன பண்ண போறியும் அதை சொல்லுங்கள் எதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா என்னடா ஐடியா எப்போவும் போல நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுறோம் மக்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பா அதில் செஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம அதாவது இந்த சொல்லுவாடல கடமை ஏச்சை பலனை எதிர்பாராதே ஆமா இந்த கத்திரிக்காயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தால கடமை ஏஜே கடமை கடமைச்சேன் அப்படின்னா கத்திரிக்காய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் செய்யறோமாமா செய்யறதை நல்லபடியா செய்யணும் இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கறதை யோசிக்கணும் சும்மா பண்ணதே பண்ணிக்கிட்டு அந்த அரசாவே அரைச்சுக்கிட்டு அது வேர்த்து போயிடும் புதுசா நானூறு நாள் முடிச்சுட்டோம் இனிமே நம்ம என்ன பண்ணணும் ஐநூறு ஆவது என்ன பண்ண போறியோ அதை சொல்லுங்க முதல்ல அப்ப தம்பி எனக்கு அந்த விஷயம்ல எனக்கு தெரியலடா ஏன் அறிவு கேட்டின வரைக்கும் நம்ம என்ன செய்யறோமோ அதை இருப்போம் அவ்வளவு எனக்கு தெரியுது உனக்கு ஏதாச்சும் தான் நீ சொல்லு அதை நம்ம செய்வோம் நான் சொல்றேன் முதல்ல நீங்க கேளுங்க இந்த நம்ம நட்டினையில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களையும் ஒரு இடத்துல வர சொல்லி உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசுங்க ஐயா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே இதுல என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்கள்ட கேளுங்க ஆள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து அப்பப்போ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா தான் இது மேலும் பெருசாக வளருமே தவிர இப்படி உட்காந்துக்கிட்டே நீங்கள் அந்த அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டீங்கன்னா இப்படியே இருக்க வேண்டியது இதுக்கு மேலே வளர்ச்சி இருக்காது நான் அடிச்சு சொல்லிவிட்டேன் என்னடா இப்படி ரொம்ப கராராக பேசுகிறடா நீ இது இதெல்லாம் அதெல்லாம் அரேஞ்சு போட்டதுன்னா பெரிய மினக்கடான வேலையாச்சுடா அதெல்லாம் யாரா பண்ணுறது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாமாமா சொல்லுங்க மாமா செய்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே செய்வாங்க நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே காலத்தை போலாம் ஓடிக்கிட்டே இருக்கிறீ நீங்கள் சரி பரவாயில்ல விடுங்க இப்போ நீங்கள் ஒரு முடிவு ஒன்றுங்க அதாவது நானூற்றி ஐம்பதாவது நாளில் நம்ம நட்டினை சம்மந்தப்பட்ட எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்கள்ட்ட ஐநூறாவது நாளில் நம்ம இந்த விஷயத்தை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அதுக்கு தேவையான பொருளுதவியெல்லாம் எல்லோரும் வசூல் பண்ணுங்க அதாவது இல்லாதவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் இப்போ இந்த ஊனமுற்றவர்களெலாம் இருக்கா அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் இந்த இவங்கெல்லாம் இருக்கா யார் சொல்கிறது முதியவர்கள் முதியோர் இல்லங்கள்ல எல்லாம் போய் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் இந்த மாதிரி சமூகத்துக்கு ஆனால் ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்றதுக்கு எவ்வளோதான் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குமாமா அதை வந்து தனி ஒரு ஆளா எதுவும் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி நம்ம நன்றினை அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சு இது மூலமா இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் நம்ம நிறைய பண்ணலாம் நீங்க சும்மா அந்த செய்தி வாசிக்கிறேன் கருத்து சொல்றேன் இதுலேயே காலத்தை ஓட்டிக்கிட்டு இல்லாம இந்த மாதிரி ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல் எல்லாம் செய்யணுமாமா அதெல்லாம் பண்ணினா தானே ஒரு நம்ம உயிர்க்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணணும் செய்யணும்ல சும்மா ஏன் நீங்கள் வெட்டித்தனமே இவ்வளோதான் போய் கேட்டுருக்கிறீங்க ஏன்டா இப்போ இவ்வளோ நாளாக பண்ணதெல்லாம் ஒரு வெட்டி வேலை என்னடா சொல்கிறேனி எவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம நீங்க போய் போய் ஜாதரமாக சொல்லப்பிட்ட இல்லை மாமா நல்லா தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும் மாமா அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நம்ம நட்டினைங்கிற அமைப்பை வந்து ஒரு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமாக மாற்றி அது மூலமாக ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நிறைய தொண்டு பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் தனி ஒரு ஆளெல்லாம் பண்ண முடியாது அதனால எல்லாரையும் வர சொல்லி பேசி இந்த மாதிரி எல்லாம் ஒரு முடிவு பண்ணுங்க இதுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்க சும்மா நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பியே சரிடா சரிடா இப்போ தனி சொல்லியிருக்கிற யோசிப்போம் இதை யோசிச்சு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி நம்ம ஒரு அறிவிப்பை கொடுப்போம் மக்கள்ட்ட எல்லாம் கலந்து பார்த்து ஒரு முடிவு நல்லபடியாச்சுங்களே சரிம்மா சீக்கிரமாக யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் வாங்கி தரமாட்டியே நான் ஹோட்டலுக்கு போகலாம் ஷாப்பெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுத்து குடிப்பையே போட்டுக்கலாம்னு பார்த்தேன் நீங்கள் பேசுகிற பார்த்தா அதுக்கெல்லாம் ஒத்து வராது போலயே மூட்டு விடா விடு அவசரப்படாதடா இப்போ தாலடா ரெண்டு கோடி மூணு வடி ஏறி வந்திருக்கோம் இன்னும் நம்ம ஏற வேண்டிய படிகள்லாம் நிறைய இருக்குது இப்போ ஏன் அவசரப்படுற விடு செய்வன் செய்வோம் முதல்ல வந்து நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்கணும் நம்ம எடுத்த காரியத்தை நல்லா சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொண்டாடுற அப்புறம் வச்சுக்குவோம் சரிம்மா அந்த காலத்து ஆளுகளை திருத்தவே முடியாது நீங்கள் சொன்னதே தான் சரி பரவாயில்ல என்னமோ காசு கொடுக்குற முடியல கொடுங்க நம்ம இந்த சாக்லேட் ஆச்சுங்கன்னு வாங்கிட்டு வரேன் ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்குவோம் அதுக்கும் அதுக்காச்சும் விட்டுட்டு போயிடறோம் சரி இந்தா போய் இந்த போய் வாங்கிட்டு வா நம்ம ஜாவ்ட்டு சரி சரி இங்கே வெயிட் பண்ணுங்க இந்த வந்துடுறேன் சரி போயிட்டு ஜீக்கிரப்பா சரி